நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நோய் வரும் வரை உண்பவன் உடல் நலமாகும் வரை உன்னா நோன்பு மேற்கொள்ள வேண்டும் நோய் வரும் வரை உடல் நலமாகும் வரை முன்னாள் மேற்கொள்ள வேண்டும் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்